இளங்கன்று எதிர்வரவும் கண்கட்டு கருத்தழிந்தவன் போல தேரை நடத்தி தீராப்பழிபூண்டானே ஐயோ இவன் என் செங்கோலை பிடிக்கத்தக்க செல்வ பிள்ளை ஆகாமல் தென்னம்பிள்ளை ஆனானே சிவ தரிசனம் செய்ய போகிறவன் தேரூர்ந்தே போகப்படாது அவ்வாறு போயினும் நாற்புறத்திலும் நடப்போர்களை விளக்கும்படி ஆள் விளக்கிகளை விட்டு முன்னே பரிக்காரர் வரவு குறித்து போக பின்னே மெல்லென தேரை விட வேண்டும் அப்படி செய்யாமல் பாலியப்பருவம் பயம் அறியாது என்பதற்கு சரியாக பரபரப்பாக தேரை நடத்தி பசுங்கன்றை கொன்றான் ஐயோ இவன் கல்வி அறிவுள்ளவனாக இருந்தும் அறிவழிந்து அரசன் பிள்ளை ஆகாமல் அணில் பிள்ளை ஆனானே கொடிய பாதகங்களிலெல்லாம் கொலை பாதகமே தலைமை என்று வேத முதலாகிய கலைகளில் தானும் படித்தறிந்தான் சான்றோர் சொல்லவும் கேட்டறிந்தான் அப்படி அறிந்திருந்தும் அப்பாதகம் சேரவுட்டாமல் தன்னை காத்து கொண்டு பட்டப்பிள்ளை ஆகாமல் பழிப்பிள்ளை ஆனானே ஐயோ புதல்வனை பெற்றால் புண்ணியம் பெறலாமென்று எண்ணிய எனக்கு மலடாயிருந்தாலும் வாழ்வுண்டு என்று நினைக்கும்படி நேரிட்டதே நான் நெடுநாளாக தியாகராஜ பெருமானை வேண்டி இப்படிப்பட்ட பெரிய பழிக்கு ஆளாகிய பிள்ளையை பெறத்தானோ பிள்ளை என்ன செய்யும் பெருமான் என்ன செய்வான் மாதாபிதாக்கள் செய்தது மக்களுக்கு என்னும் பெரியோர் வார்த்தையின்படி நான் செய்த தீவினையே என் புத்திரனுக்கு நேரிட்டதென்று நினைத்து என்னை வெறுத்து கொள்ள வேண்டும் என்றாலும் இந்த பிறப்பில் என் புத்தி அறிந்து ஒரு தீங்கும் செய்ததில்லையே இந்த பிறப்பு இல்லாவிட்டாலும் முற்பிறப்பிலே நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ பொருளை இச்சித்து சொன்னேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோ பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ இறப்போர்க்கு பிச்சை என்றேனோ கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ கருப்பம் அழித்து கடித்திருந்தேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ பக்ஷியை கூண்டில் பதைக்கு அடைத்தேனோ கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ ஊன்சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ குடிக்கின்ற நீருள்ள குளம் தூர்த்தேனோ வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழித்தேனோ பகை கொண்டு அயலோர் பயிரழித்தேனோ பொது மண்டபத்தை போயிடித்தேனோ ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ சிவனடியாரை சீறி வைத்தேனோ தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ தந்தை மொழி தள்ளி நடந்தேனோ தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே ஐயோ இந்த பசுவின் சோர்ந்த முகத்தில் கண்ணீர் ததும்புகின்றதைக் கண்ட என் கண்களை நுங்கு சூன்றெடுப்பது போல பிடுங்கி அறியேனோ இதன் கன்றை உன் புத்திரன் தேற்காலில் ஊர்ந்து கொன்றான் என்று சொல்ல கேட்ட என் செவிகளை செம்புநீர் உருக்கிவிட்டு செவிடாக்கேனோ இந்த பசு ஆராய்ச்சி மணியினால் தன் குறையை அறிவித்த நாழியை தொட்டு இந்நாழிகை வரையிலும் அக்குறையை தீர்ப்பதற்கு வேண்டிய உறுதி மொழியை கூறாதிருக்கின்ற என் நாவை சூடுள்ள நெருப்பால் சுட்டுவிடேனோ இதற்கு துன்பம் உண்டாக்கினவன் இன்னானென்று அறிந்தும் அவனையே இன்னும் தண்டனை செய்யாது தாழ்த்திருக்கின்ற என் கைகளை கத்தியைக் கொண்டு கண்டித்து விடேனோ இதன் கன்றை பிழைப்பதற்கு தக்க நன்முயற்சியை தேடி நாலு திக்குகளிலும் நடவாத என் காலை கோடறி கொண்டு குறுக்கே வெட்டேனோ இதன் மெலிவை அடிக்கடி கண்டும் வற்றி ஒடுங்காத மலபாண்டமாகிய என் உடம்பை வாலாயுதம் கொண்டு மடித்து கொள்ளேனோ இதன் பரிதாபத்தையும் நமக்கு நேரிட்ட பழியையும் எண்ணி உருகி அழியாத உள்ளத்தை வலிய விஷத்தை விட்டு மாய்த்து விடேனோ நிலையில்லா உயிருக்கு அஞ்சி இவைகளில் ஒன்றும் செய்யாது உயிர் வைத்திருக்கின்றேனே என்ன செய்வேன் பாவிக்கு தீர்க்காயுள் என்பதற்கு சரியாக பெரும் பாவியாகிய என்னுயிர் தனக்குத்தானேயும் போகின்றதில்லையே நல்ல பூஜா பலத்தினால் தெய்வபக்தியுடன் செங்கோல் செலுத்தி வருகின்றான் மனுச்சோழன் என்று மண்ணுலகத்தாரும் விண்ணுலகத்தாரும் புகழ்ந்த புகழெல்லாம் பொய்யாய்ப் போய்விட்டனவே நான் அப்புகழை வேண்டினவன் அல்ல ஆதலால் அது போகட்டும் உயிரினும் ஒன்பது பங்கு அதிகமாக தேடி வைத்த புண்ணியமும் போகின்றதே நான் நீதி தவறாது அரசு செய்கின்றேன் என்பதை நினைத்தால் எனக்கே ஏளனமாக இருக்கின்றதே சேங்கன்றை தெருவில் சிதைக்கவும் ஒருமித்திருந்த என் செங்கோலை அளவுகோல் என்பேனோ அஞ்சனக்கோள் என்பேனோ எழுதுகோல் என்பேனோ ஏற்றக்கோள் என்பேனோ கத்தரிக்கோள் என்பேனோ கண்ணக்கோள் என்பேனோ குருடன் கோள் என்பேனோ கொடுங்கோல் என்பேனோ துடைப்பக்கோள் என்பேனோ துலாக்கோள் என்பேனோ மரக்கோல் என்பேனோ வைக்கோல் என்பேனோ அல்லது இன்று இறந்த பசுங்கன்றாகிய பிரேதத்தை புரட்டி சுடுகின்ற பிணக்கோல் என்பேனோ என்ன கோல் என்று தான் எண்ணுவேன் இளங்கன்றை கொலை செய்ய சம்மதித்திருந்த என் ஆக்கிலா சக்கரத்தை கிரக சக்கரம் என்பேனோ வருஷ சக்கரம் என்பேனோ தண்டசக்கரம் என்பேனோ அல்லது இச்சேங்கன்றை சிதைத்த தேர்ச்சக்கரம் என்பேனோ என்ன சக்கரமென்று எண்ணுவேன் இந்த பசுவின் கன்றுக்கு அபாயம் நேரிடக் காத்திருந்த என் காவலை சிறுவெண் காக்கின்ற தினைக்காவல் என்பேனோ குருடன் காக்கின்ற கொள்ளைக்காவல் என்பேனோ புல்லார் செய்த புருடன் காக்கின்ற புன்சை காவல் என்பேனோ வரும்படியில்லான் காக்கின்ற வாயிற் காவல் என்பேனோ பயிரை காக்க வைத்த பண்ணை காவல் என்பேனோ வேலை வேண்டி காக்கின்ற வெறுங்காவல் என்பேனோ அல்லது இக்கன்றை அடக்கஞ்செய்ய காத்திருக்கின்ற அரிச்சந்திரன் காவல் என்பேனோ என்ன காவல் என்றுதான் எண்ணுவேன் என்ன செய்வேன் ஐயோ இப்படிப்பட்ட பாவியாகிய என்னை மனுவென்று பேரிட்டழைப்பது காராட்டை வெள்ளாடென்றும் அமங்களவாரத்தை மங்களவாரமென்றும் நாகப்பாம்பை நல்ல பாம்பென்றும் வழங்குகின்ற வழக்கம் போன்றது அல்லது உண்மையல்லவே இனி இப்பசுங்கன்று உயிர் பெற்று எழுந்திருப்பதற்கு உபாயம் என் புத்திரன் உயிரையன்றி என் உயிரையும் என் மனையால் உயிரையும் என் அரசாட்சியையும் எனக்கு உரித்தாகிய எல்லா பொருட்களையும் கொடுத்துவிட்டால் நேரிடும் என்று சொல்வோர் உண்டானால் இதோ கொடுத்து விடுகிறேன் அவ்வாறு சொல்வோரும் இல்லையே இதற்கு நேரிட்ட துக்கமும் எனக்கு இதனால் உண்டாகிய துயரமும் எப்படி தீருமோ இப்படி என்று அறியேனே என்ன செய்வேன் என்று பலவிதமாக பரிதவித்திருந்தார்